அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் அகழ் அகழ் தூண்டிக் கொண்டிருந்தோம் நபிசல்லு வாலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து இது பெரும் பாறையாகும் அகழ் குழிக்குள் தின்படுகிறது என்று கூறினார்கள் நான் குழிக்குள் இறங்குகிறேன் என்று கூறி நபி சொல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் நின்றார்கள் அவர்களின் வயிறோ கல்லால் கட்டப்பட்டிருந்தது மூன்று நாட்களாக எந்த உணவையும் நாங்கள் சுவைக்கவே இல்லை நபிசல்லும் அவர்கள் கோடாரியை எடுத்து அப்பாறையின் மீது அடித்தார்கள் அப்பாறை தூள் தூளாக ஆகிவிட்டது அப்போது இறை அவர்களே என் வீட்டிற்கு செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன் வீட்டிற்கு வந்து என் மனைவியிடம் அவர்களை நிலையில் அவர்கள் வயிற்றில் கல்லை கட்டி இருப்பதை கண்டேன் உண்டா என்று கேட்டேன் என்னிடம் தொழில் கோதுமையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் உள்ளது என்று என் மனைவி கூறினார் நான் ஆட்டை அறுத்தேன் தொழில் கோதுமையை மாவாக அரைத்தேன் இறைச்சியை ஒரு சட்டியில் போட்டோம் பின்பு நபி சொல்லாஹோ அணிஹிவ செல்லம் அவர்களிடம் வந்தேன் அப்போது மாவும் இருந்தது சட்டியும் அடுப்பில் இருந்தது இறைச்சி வெந்த நிலையில் இருந்தது என்னிடம் சிறிதளவு உணவு இருக்கிறது இறை அவர்களே நீங்களும் மற்றும் ஓர் இருவரும் வாருங்கள் என்று கூறினேன் அந்த உணவு எவ்வளவு உள்ளது என்று நபி சொல்லல்லாஹோ அணிஹிவ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அவர்களிடம் விவரத்தை கூறினேன் தூய்மையான அதிகமான உணவு அது நீ உன் மனைவியிடம் வரும் வரை இறைச்சி சட்டியை அடுப்பில் இருந்து இறக்கிவிட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்று கூறிய நபிசல்லும் என்று மக்களை நோக்கி கூறினார்கள் உடனே முகாஜர்களும் அன்சாரிகளும் எழுந்தார்கள் நான் என் மனைவியிடம் வந்தேன் உனக்கு நாசம் உண்டாகட்டும் இது அரபுகள் அன்பால் கூறும் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களும் மேலும் அவர்களுடன் உங்களிடம் நபிசல்லும் அலிஹிவசம் அவர்கள் விவரம் கேட்டார்களா என்று மனைவி கேட்டால் ஆம் என்றேன் அதற்குள் இறை அனைவரும் வந்துவிட்டார்கள் அவர்களை உள்ளே வாருங்கள் நெருக்கிக் கொள்ள வேண்டாம் என்று நபிசல்லும் அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் அவர்கள் ரொட்டியை பித்து எடுத்து அதில் இறைச்சியை வைத்தார்கள் அடுப்பையும் சட்டியையும் அதில் எடுத்ததும் மூடி வைத்தார்கள் தோழர்களுக்கு கொடுத்தார்கள் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் இறைச்சியையும் எடுத்து வைத்துக் கொண்டே நபி தோழர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள் அதில் மீதமும் இருந்தது நபி தோழர் மனைவியிடம் இதை நீங்களும் சாப்பிடுங்கள் பிறருக்கும் அன்பளிப்பு செய்யுங்கள் மக்களை பசிப்பினி பிடித்துள்ளது என்று நபிசல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பில் பின்வருமாறு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகழ் குழி தூண்டப்பட்ட போது நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் பசியால் இருப்பதை கண்டேன் என் மனைவியிடம் நான் வந்து உன்னிடம் ஏதும் உள்ளதா நபி அழிவசல்லம் அவர்களை கடும் பசி உள்ளவர்களாகக் கண்டேன் என்று கூறினேன் என்னிடம் ஒரு தோல் பையை அவள் தந்தால் அதில் ஒரு சாவு அளவுக்குரிய தொழில் கோதுமை இருந்தது எங்கள் வளர்ப்பு ஆடு ஒன்று இருந்தது அதை அறுத்தேன் என் மனைவி தொழிகோதுமையை அரைத்தால் என் கவனத்தை அதில் ஈடுபடுத்தினேன் அதன் இறைச்சியை சட்டியில் போட்டேன் பின்பு நபிசல்லும் அவர்களிடம் அவர்களிடம் என்னை கேலிக்குள்ளாக்கிவிட வேண்டாம் சிறிதளவு உணவு உள்ளது என்று என் மனைவி கூறினான் நான் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களிடம் வந்து ரகசியமாகவே இறை தூதர் அவர்களே எங்களிடம் இருந்த சிறு ஆட்டுக்குட்டியை அறுத்தோம் தொழில் கோதுமையில் ஒரு சாவு அளவுக்கு என் மனைவி அரைத்து வைத்துள்ளால் நீங்களும் உங்களோடு ஒரு சிலரும் வாருங்கள் என்று கூறினேன் உடனே நபிசல்லாகும் அணிஹி வசல்லம் அவர்கள் அகழ் போர்வாசிகளை இதோ ஜாபிர் உங்களுக்கு விருந்து தயார் செய்து வைத்துள்ளார் வாருங்கள் என சத்தமிட்டு கூறினார்கள் பின்பு என்னிடம் நான் வரும் அடுப்பில் இருந்து சட்டியை இறக்கிவிட வேண்டாம் மாவை கொடைத்து ரொட்டி சுட்டு விட வேண்டாம் என்று கூறினார்கள் நான் வீட்டிற்கு வந்தேன் மக்களுக்கு முன்னிலை வகித்தவர்களாக நம்பிசல்லாகும் அணிகளும் வந்தார்கள் நான் என் மனைவியிடம் வந்து சேர்ந்ததும் அவள் உங்களுக்கு இது சரியா உங்களுக்கு இது சரியா என சண்டை போட ஆரம்பித்தாள் அதற்கு நீ கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன் உணவு எவ்வளவு உள்ளது இந்த விவரத்தை நான் அவர்களிடம் கூறிவிட்டேன் என்று கூறினேன் அவள் மாவை நபிசல்லும் அலிஹிவசம் அவர்களிடம் கொடுத்தாள் அதில் அவர்கள் தங்கள் எச்சலை துப்பினார்கள் துவா செய்தார்கள் பின்பு ரொட்டி சுடுகின்ற பெண்ணை அழைத்து வா உன்னோடு சேர்ந்து அவளும் சுடக்கும் சட்டியிலிருந்து இறைச்சியை எடுங்கள் அடுப்பிலிருந்து சட்டியை இறக்கிவிடாதீர்கள் என்று கூறினார்கள் அவர்கள் ஆயிரம் பேர் இருந்தனர் அல்லாஹுவின் மீது சத்தியம் விட்டு கூறுகிறேன் அனைவரும் சாப்பிட்டார்கள் இறுதியில் மீதமும் ஆகிவிட்டது அவர்கள் சென்று விட்டார்கள் எங்களின் சட்டி முன்பு இருந்தது போலவே மூடியபடி கொதித்துக் கொண்டே இருந்தது எங்களின் மாவோ முன்பு போலவே ரொட்டி சுடப்பட்டுக் கொண்டிருந்தது